வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வள்ளுவர் அவையார் உள்ளிட்ட எல்லா சான்றோர்களும் நமக்கு காட்டிய வழி ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நிச்சயமாக ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு போட்டி ஏதாவது ஒரு தடையை மற்றவருக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் ஒரு சிறிய இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு துண்ணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழ நினைக்கணும் புத்தர் ஒரு முறை வனத்திற்குள்ளே நடைபாதையாக சென்று கொண்டிருக்கிறார் அங்கே ஒரு வேடன் ஒரு மானிற்காக குறிப்பார்த்து கொண்டு அமர்ந்து புத்தர் அதை பார்க்கிறார் அந்த மானையும் பார்க்கிறார் மானோ பசும்புள்ளை மிக அழகாக மேய்ந்து கொண்டிருக்கிறது புத்தர் நினைக்கிறார் ஆஹா இந்த மான் எவ்வளவு அழகாக பசும்புள்ளை மேய்ந்து கொண்டிருக்கிறது இதை ஏன் இந்த வேடன் அம்பை இது கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் ஆகையால் அந்த வேடனை நோக்கி செல்கிறார் அப்பா வேடனை நீ ஏன் இந்த மானை அம்பை இது கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார் அதற்கு அந்த வேடன் சொன்ன பதில் மிக ஆச்சரியமானது எனக்கு மாமிசம் வேண்டும் என்றோ அல்லது எனக்கு வேட்டையாடுவதில் ஆர்வம் என்றோ அவர் சொல்லவில்லை இந்த அழகான மான் இந்த புள்ளை மேய்ந்து கொண்டிருக்கிறது அதை நான் எப்படியாவது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார் அதற்கு என்ன பொருள் இவன் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொரு சாதாரண உயிரினம் செய்கிறதே என்று அதை பார்த்து அவன் பொறாமைப்படுகிறான் அந்த பொறாமியின் காரணமாக அந்த மானிற்கு அவன் துன்பம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் இது எவ்வளவு பெரிய குற்றம் இதைத்தான் வள்ளுவரும் அவையாரும் சான்றவரும் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் எவ்வளவு சிறிய குற்றமாக இருந்தாலும் சரி அதை நம் பிற உயிரினங்களுக்கோ நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கோ நிச்சயமாக செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா சக மனிதர்களும் நம்மை போல ஒரு ஊனும் உயிரும் படைத்த ஒரு சாதாரண இயற்கையின் படைப்பு படைப்பிற்கு தீங்கு செய்ய நிச்சயமாக ஒருபொழுதும் நமக்கு உரிமை இல்லை இதை கூறக்கூடிய வள்ளுவர் தெளிவாக சொல்லுகிறார் எவ்வளவு சிறிய துன்பமாக இருந்தாலும் சரி அந்த துன்பத்தினை நாம் அறிந்து பிற உயிரினங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றார் நிச்சயமாக நாமும் நம்மால் ஈன்ற பிற உயிரினங்களுக்கு துன்பம் செய்யாமல் அந்த உயிரினங்களை காக்க முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு காக்க முயற்சித்தால் இந்த உலகில் வாழ்வாங்கு வாழ முடியும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு இன்னா செய்யாமை குரல் என் முன்னூத்தி பதினேழுக்கும் தலை இந்த நாள் இனிய நாளாக மேட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி